سبحان الابدي اللبد سبحان الواحد الاحد سبحان الفرد الصمد سبحان رافع السماي بغير عمد سبحان من بسط الارض على ما ان جمد سبحان من قسم الارزاق ولم ينسى احدا سبحان الذي لم يتخذ صاحبه ولا ولدا الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم يكشف انتقي ويدعون الى السجود فلا يستطيعون فشيعة ابصارهم ترهقهم ذلا وقد كانوا يدعون الى السجود وهم سالمون قال الله كلا انهم الرب يومئذ لمحجوبون قال الله يوم لا تملك نفس لنفس شيئا يوم لا تملك نفس لنفس شيئا والامر يومئذ لله وقال نبينا كريمنا حبيبنا صلى الله عليه وسلم اذا اراد الله بابد خيرا لاستعمله قالوا يا رسول الله وكيف نستعمله قال قال وسلم وسلم صالح قبل موته او كما قال صلی اللہ علیہ وآلہ وسلم يلا دی ربانا பெருடைய ربانا கிழக்கு மேற்குடைய ரப்பானுடைய ரப்பான சூரியன் சந்திரனுடைய ربانا எங்களுடைய ரப்பான அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்ஹம் அலகு அவனை எப்படி புகழுவது என்பது எமக்கு தெரியாது அவனை புகழ்ந்து கொண்டானோ அப்படிப்பட்ட அனைத்து புகலும் அவனுக்குரியது இறுதி நபி ஹாத்தபு நபியின் கண்மணி நாயகம் ஹபீபுன் அசல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கண்ணியமான தங்கையான விலை மதிக்க முடியாத ஒவ்வொரு சுண்ணாவையும் தன்னுடைய உயிராக மதித்து வாழ்க்கையில் பின் கண்ணியமான சங்கையான வானில் மின்னக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லி புகழப்பட்ட அந்த சொஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்த உத்தமபா சாபிங்கள் கயாமச் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாவின் ரஹ்மத்தும் அக்சரத்தும் என்னென்னும் உண்டாவதாக அல்லாஹுடைய கட்டளை மதித்து விரை இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹுடைய இறை நேற்றர்களே அவுலியாக்களே அல்லாஹூ அல்லாஹுடைய தூதர் ஹபீப் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடிய நடக்குமாறும் எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்தார்களோ விளக்கினார்களோ அவற்றையெல்லாம் எங்களுடைய உடம்பில் மூன்று சுத்துக்களாக கப்பனுடைய பிடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசூகத்தும் அசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அல்லாஹ் இந்த ஊரை புரிந்திக் கொள்வானாக இந்த ஊர் மக்களை புரிந்து கொள்வானாக முக்கியமாக இந்த ஊரில் உள்ள வாலிபர்களை அல்லாஹ் அவன் நேசிக்கக்கூடிய வாலிபர்களாக அல்ல ஆக்கி வைப்பானாக மற்ற ஊர்களுக்கு முன்மாதிரியான ஒரு ஊராக எல்லா வகையிலையும் இந்த ஊரை அல்ல ஆக்கி வைப்பானாக கண்ணியமானவர்களே அல்லாஹூ நல்லே துவா கேட்பது இலகு ஆமீன் சொல்வதும் இலகு கஷ்டம் கிடையாது லேசி ஆமீன் என்று சொல்வதும் லேசி யா அல்லா சுவரகத்தை தா ஆமீன் என்று சொல்லலாம் யா அல்லா நரகத்தை விட்டு என்ன பாதுகாப்பது ஆமீன் என்று சொல்லலாம் ஆனா சுவரகத்துக்குரியவர்களாக வாழ்வது கஷ்டம் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்வது கஷ்டம் அதற்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும் நோக்கம் எதை கேட்கிறோமோ அதற்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும் கண்ணியமான சகோதரிகளை உலகத்துடைய அமைப்புல பொதுவாக ஒருவர் இன்னொருவருடன் கதைக்காமல் விட்டாள் என்னை ஈன்றெடுத்தவள் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடன் கதைக்காம விட்டால் நான் திருமணம் செய்த என்னுடைய மனைவி என்னுடன் கதைக்காம விட்டால் இல்ல நான் மனைவியுடன் கதைக்காம விட்டால் என்னுடைய பிள்ளைகளுடன் நான் கதைக்காம விட்டால் எனது ஆசிரியர் என்னுடன் கதைக்காம விட்டால் அல்லது எனக்கு மேலுள்ள ஒருவர் என்னுடன் கதைக்காம விட்டால் உலகத்தில் அதை தாங்கக்கூடிய சக்தி எல்லோருக்கும் கிடையாது சிலர்கள் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க மனக்கவலையில அப்படி ஒதுங்கிடுவாங்க பொதுவாக மண்ணோட மண்ணாக கூடிய ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் கதைக்காமல் விட்டால் எனக்கும் உங்களுக்கும் அதை தாங்க முடியாது போய் சலாம் சொல்வோம் மன்னிப்பு கேட்போம் எதிரோடு கதைக்க வேண்டும் என்பதற்காக என்னென்னெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்கிறோம் ஆனால் கண்ணியமான சகோதரர்களே மண்ணோட மண்ணாக போகக்கூடிய ஒருவர் இன்னொருடன் கதைக்காமல் இருக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் கவலை உண்டாகுது என்று சொன்னால் என்னையும் உங்களையும் படைத்த என்னையும் உங்களையும் படைத்த பேச மாட்டான் பார்க்க மாட்டான் நாளை மறுமையில் அல்லாஹ் சில மக்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களுடன் பேசவும் மாட்டான் உலகத்தில் ஒருவர் இன்னொருடன் பேசாமல் இருந்தால் மூணாவது ஒரு நபர் ஹெல்புக்கு வருவாரு உதவிக்கு வருவாரு மறுமேல சில மக்களை பார்த்து அல்லாஹ் பேச மாட்டார் சில மக்களை பார்த்து அல்லாஹ் அவர்களை ஏறிட்டு கூட பார்க்கவும் மாட்டார் அந்த நேரத்தில் யார் உதவிக்கு வருவது யாரால் உதவி செய்ய முடியும் உலகத்துடைய அளவுக்கு நாங்கள் தங்கத்தை கொடுத்தாலும் பழைய பல மின் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எந்த இன்னொரு ஆத்மாவுக்கு பட்டம் பதவி ஆட்சி அதிகார செல்வ செழிப்பு எது இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் என் நிலையில் இருந்தாலும் எந்தொரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த உதவியும் உபஹாரமும் செய்ய முடியாது அந்த மருமையுடைய நாள் எல்லா கொண்ட்ரோலும் எல்லா பிடியும் அல்லாஹுடைய கையில் இருக்கும் அந்த நேரத்தில் சில மக்கள் குருடர்களாக மருமையை நோக்கி வருவார்கள் உலகத்தில் பார்வை உள்ளவர்கள் மருமையில் குருடர்களாக வருவார்கள் அவர்களுக்கு சுவரகத்தை பார்க்க முடியாது ரசூலுனா கரீமுனா சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்க்க முடியாது சஹாபா பெருமக்களை பார்க்க முடியாது ஸ்வராத்தை பார்க்க முடியாது மீதானை பார்க்க முடியாது எதையுமே பார்க்க முடியாது குருடர்களாக எழுப்பப்படுவார்கள் அல்லா இம்மை பாதுகாப்பா அல்லாவை மறந்தவர்கள் குரானை மறந்தவர்கள் பயான் வசனங்கள் எல்லாம் சில மக்கள் சொல்லுவாங்க எல்லாம் விட்டு கட்டப்பட்ட கதப்பா இதை இப்பயும் சொல்ற ஆயத்தானே இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா முன்னோர்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் பாரமப்பா இப்ப டெக்னாலஜி வளர்ந்துட்டு இப்ப கூகுள் கூகுள் கூகுளுடைய லைஃப் இருக்கிறோம் கூகுள் காலத்தில் இருக்கிறோம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லையே கண்ணியமான ஒரு வேலை ஒரு ஆண் அன் விக்ரி ஒரு ஒவ்வொரு வசனத்தை நாம் பொய்ப்பிக்கும் போது இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க தெரியும் ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சிம்பிளான நோமலான தண்டன் என்ன தெரியுமா பாதுகாப்பான மிக பயங்கரமான தண்டன் குருடர்களாக மர்மையை நோக்கி வருவார்கள் இது ஒரு கூட்டம் இன்னும் சில கூட்டம் இருப்பாங்க அவளுக்கு பார்வை இருக்கும் ஆனால் அந்த பார்வையால கண்ணியமானவர்களை சூரகத்தை பார்ப்பதை விடவும் சுராத்தை பார்ப்பதை விடவும் ஹபீப் அவர்களை பார்ப்பதை விடவும் உயர்ந்த அவர்களை பார்ப்பதை விடவும் முதலாவது தரம் முதலாவது அந்த அதற்கு பின்னால் தான் எல்லாவற்றும் ஆனால் சில மக்களுடைய பார்வை ஹபீபுனாவை பார்க்க முடியாது படைத்தவனை பார்க்க முடியாது பார்வை இருக்குமான அந்த பார்வையால் எதையுமே பார்க்க முடியாது கல்லா எதே பார்க்க முடியாது பார்வை இருக்கும் ஒரு அறையில் அடைத்ததை போன்று இருக்கக்கூடிய எந்தொன்றையும் பார்க்க முடியாது சொன்னார்கள் சுவனத்தில் உள்ளவர்களுக்கு ஹாப்பினஸ்ல சந்தோஷத்துல இருப்பது அல்ல சந்தோஷம் இருந்து படைத்தவனுடைய படித்த ரப்புடைய சந்திப்பை பெறுவது தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய உயர்வான அந்தஸ் என்பதாக ரசூல் சல்லா அலிம் சொன்ன அதிசாமு முஸ்லீம் ரஹமத்துல்லீஸ்வரா என்ன சொல்ல வாரன்டா படைத்தவனுடைய எங்களுக்கு கிடைக்கணுமா அதற்குரிய அமல் என்ன ஐந்து வகையான அமல் இருக்குது ஆனால் படைத்தவன் எம்மை பார்க்காமல் படைத்தவனுடைய ரஹ்மத்தை விட்டும் படைத்தவனுடைய அன்பை விட்டும் படைத்த ரப்புடைய இறக்கத்தை விட்டும் நானும் நீங்களும் ஒதுக்கப்பட்டுட்டோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க முடியாது ரசூல் சல்லா அலை ஷபாத்து செய்வதாக இருந்தாலும் அல்லாவுடைய இரக்கம் ஏதோ இருக்க போய் தான் அல்லாஹுடைய தூதரமக்காக சபாத்து செய்கிறார்கள் அல்லாஹுடைய இரக்கமே இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவனை ஒதுக்கிவிட்டார் என்று சொன்னால் அல்லாவே சொல்கிறார் நான் அவனை பார்க்க மாட்டேன் என்று சொல்லிட்டால் ரசூல் சல்லா எம்மை பார்ப்பார்களா வானவர்கள் பார்ப்பார்களா யார் உதவி செய்ய முடியும் இதில் எல்லா கொண்டும் எல்லா குடியும் அல்லாஹுடைய கையில் இருக்கும் அல்லா யாரை பார்க்க மாட்டார் அல்லா யாரை பார்க்க மாட்டார் எந்த பாவங்களை நாங்கள் பாவம் என்று எண்ணாமல் செய்கிறோமோ அந்த பாவத்துக்குரியவர்களை அல்லா பார்க்க மாட்டார் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் ஆனா அந்த பாவங்களுக்குரிய அந்த பாவத்துக்குரிய எஃபெக்ட் என்னென்னா அவர்களை அல்லாஹ் பார்க்க போறது கிடையாது அவர்கள் யார் ரசூல் சல்லா சொன்னாங்க முதலாவது மனிதன் யாரு தெரியுமா கிட்டத்தட்ட பதினெட்டு வகையான கூட்டம் இருக்கிறாங்க இந்த சுருக்கமான நேரத்தில் சில முக்கியமானவர்களை முக்கியமான கூட்டங்களை பார்ப்போம் முதலாவது அல் மண்ணான் அல்லா என்னை உங்களை பாதுகாப்பான தர்மம் சேரது ரொம்ப ஈஸி தர்மம் சேர்றது கஷ்டமே கிடையாது தர்மம் சேர்றது யாரும் சொல்லவான தர்மம் சேர்றது கஷ்டம் என்று கொடுத்த தர்மத்தை பாதுகாப்பது தான் கஷ்டம் கொடுத்த தர்மம் இந்த மத்தி கட்ட நான் உதவி செஞ்சிருக்கிறேன் ஆனா அது யாரு செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது பள்ளியுடைய நோட்டீஸ் போர்ட்ல ஏந்த பேர் லிஸ்ட்ல இல்ல ரமதானுடைய கஞ்சி லிஸ்ட்ல ஏந்த பேர் இல்ல முசல்லா வாங்கி கொடுத்த லிஸ்ட்ல இல்ல இவர் வாராரு நான் உதவி செஞ்சேன் ஏன் ஏண்ட பேர் லிஸ்ட்ல இல்ல லிஸ்ட்ல இல்ல என்றால் அல்ல பொருந்திக் கொண்டிருக்கிறான் அதற்காக லிஸ்ட் உள்ளவர்கள் அல்ல பொருந்திக்கொள்ளல் என்று சொல்லல்ல சில மக்கள் அவங்க விரும்பல ஆனா பள்ளியில சில நிலைமைகளுக்காக பேர்களை போடுறாங்க யாராவது ஒருவர் கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுவார் என்றா தெளிவாக விளங்கிக்கோங்க நான் ஒரு தர்மம் கேட்கிறேன் ஆனா அந்த தர்மம் உலகத்தில் அடிக்கடி பேசப்படுவது என்றா அதிகமாக செய்யுங்க அதிகமாக செய்யுங்க சில உலமாக்களுடைய கவுல் இருக்குது ஒருவருடைய தர்மம் ஹயாத்தோடு இருக்கும் போது அதிகமாக பேசப்படுவது என்றா அது கபூலியத்துக்குரிய தர்மம் அல்ல கபூலியத்துக்குரிய தர்மம் அல்ல ஏந்த தர்மம் பேசப்படும் என்ன கொண்டு போய் கபருல வச்சதற்கு பின்னால பேசப்படு கபர்ல வச்சதற்கு பின்னால யார் ஒருவர் சில மக்கள் தர்மம் செஞ்சிருப்பாங்க ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன் சாட்சிக்கு என்ன மாமக்கு என்ன குடும்பத்துக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன் நன்றி என்று சொல்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லா எந்த கொடுத்த தர்மத்தை சொல்லிக் காட்டுபவனை அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் பார்க்கவும் மாட்டான் அவர்களுடன் பேசவும் மாட்டான் கொடுத்த தர்மங்களை மறையீங்க சோசியல் மீடியால லைக்காக ஷேர்க்காக அல்லது பேஜ ப்ரமோட் பண்றதுக்காக தர்மம் கொடுக்க வானே இன்றைக்கு யூ டியூபர்ஸ் மாதிரி தர்மம் சேரு யாருக்காக அவர் சம்பாதிப்பதற்காக தர்மம் செய்யறாங்க அவருடைய பேஜ லைக் எடுத்துக்கொள்வதற்காக ஷேர் பண்ணுவதற்காக இன்னைக்கு ஏதோ ஒரு அமைப்பு தர்மம் செய்யறாங்க இந்த பாவத்தை விட்டு எங்களை காத்துக்கொள்வோம் இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அல் இது இலகுவாக ஒரு ஒரு எங்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக பாவம் கரண்ட காலைக்கு கீழால ஆடி அணியும் கரண்ட காலைக்கு மேல ஆடு அணிஞ்சிட்டா அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது டாக்டர் வாங்க அவர்களை பார்த்து அந்த கரண்ட காலக்கு மேல் டாக்டர் அந்த மனித நேரம் முன்மாதிரியா கன்னி மாணவர்கள் பெருமை கொடுக்கல நாங்க கரண்ட காலத்தில் உடுக்கிற பெருமை இல்ல நான் இதை தெளிவாக பேசல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் அல்லாஹுடைய தூதர் சொன்ன பல ஹஜீஸ்கள் இருக்கிறது அபூ பகர் ரவி அவர்களுக்கு மாத்திரம் சில விஷயங்களை ஸ்பெஷலாக அல்ல கூடிய சொன்னார்கள் அது எங்களுக்கு சொந்தம் என்று யாரும் ஒரு நாள் உரிமை கொண்டாட முடியாது கரண்ட காலுக்கு கீழே ஆடை இருக்கும் என்றா அவர்களை பார்த்து ஒரே வார்த்தை சொல்றேன் உலகம் உங்களை பார்க்கும் படைச்சவன் உங்களை பார்க்க மாட்டான் உலகம் பார்க்கும் வெஸ்டர் கல்ச்சர் ஒரு பீப்பள் என்னிடத்தில் வார ஒரு மனிதன் வாரார் என்று உலகம் பார்க்கும் ஆனா படைத்தவன் பார்க்க மாட்டான் யாருடைய முடிவு செய்யுங்க நானும் முடிவு செய்யறேன் மசிதுக்குள்ள வரும் போது தெரியும் கரண்ட காலுக்கு கீழே ஹராமின்றி ஹராமன்று தெரிஞ்சதுனால தான் புது செய்யும் போது மடிச்சுட்டு உள்ளுக்குவாரோ தொழுட்டு போகும்போது விளங்கு ஹராமன்று தெரியும் அந்த ஹராத்தை தான் மீண்டும் படிச்சுட்டு போறோம் கண்ணியமான அல்லாஹுடைய ஒரு வன்மையாக கண்டிச்ச ஒரு பாவம் அவனுடைய ஒரு பழக்கம் அதே போன்று அல்லாவ மறுத்தவர்களுடைய ஒரு பழக்கம் கரண்ட காலுக்கு கீழ ஆடைகள் அணிகிறது கன்னியமானவர்களை அதே போல மிக முக்கியமான பாவம் அல்லா ஒரு மனிதனை பார்க்காத மிக பயங்கரமான ஒரு பாவம் அல் இத கன்னியமானவர்கள் உலகத்தில் இவர்களுடைய பதுவாவோட மட்டும் நீங்க மௌத்தாகிடவான அவங்க என்ன செஞ்சாலும் சரி அவர்களுடைய பதுவாவோட மௌத்தாகிடவானு பெற்றவர்களுடைய பதுவா நீங்க மிகப்பெரும் ஆலிமாக இருக்கலாம் நீங்க மிகப்பெரும் அந்தஸ்து உள்ளவராக இருக்கலாம் இரவு பகலாக விபாதை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய சாபத்துடன் நீங்க வாழ்வுங்க என்று சொன்னா உலகத்தில் நீங்க நிம்மதியாக வாழ முடியாது கபருளே நிம்மதியாக வாழ முடியாது மறுமையிலே நிம்மதியாக வாழ முடியாது அல்லாஹுடைய பார்வையில இருந்தும் நீங்கள் தடுக்கப்பட்டுடுவீங்க வெறுமையாடு போடுறீங்க இருக்கும் போது உண்மைய மருந்துக்கு செலவுக்கு சல்லிக் கொடுக்க யோசிக்கிறாரு உம்மக்கு சாப்பாடு கொடுக்க யோசிக்கிறாரு அந்த உம்மா பள்ளிக்கு முன்னுக்கு பிச்சை எடுக்கிறார் அந்த உம்மா பள்ளிக்கு லெட்டர் எழுதுறா அந்த உம்மா யார் யாரு உதவி கேட்கிறாங்க அதே உண்மை மௌத்தாஹீனத்துக்கு அவர்கள் மரணித்தும் இல்ல வாழ்க்கையில இருக்கும் போது உங்களோட உண்மை வாப்பட துபாவை பிறப்பாருங்க எந்த ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் சரி சலாத்துக்கா தொழுதுட்டு உம்ம வாப்பட கையை முத்தம் விட்டு நெற்றிய முத்தம் விட்டுட்டு அவங்களோட துவாவோட ஆரம்பிங்க அல்லாஹ் ஒரு நாள் ஹஸரத்தை கண்டு சொல்ற ஹசரத் துவா செய்ய ஹசரத் துவா ஓரத்துல வைங்க ஒவ்வொரு ஆக்கிட்ட துவாவும் ஒரு சைட்ல வைங்க உலகத்துல கபூலியத்துக்குரிய மிக பாப்பு துவா ரசூல் துவா அதற்கு பின்னால் ஒரு துவா இருக்கும் என்றா அது உங்களோட உண்மை வாப்பட துவா உண்மை வாப்பட பதவோட வாழ்ந்துடவாணம் கண்ணியமானவர்களை சிலர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்மை வாப்பா அவங்களோட பார்வையில உண்மை வாப்பண்டா என்று சொன்னா வீட்டு அதாவது வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களை போல வீட்டில் வேலை செய்யக்கூடிய அவங்களோட கடை ஸ்டாப் அவங்க பண்றாங்களோ எந்த உண்மை வாப்பவும் பிள்ளைகளுக்கிட்ட இப்படி தள்ளி எடுக்கக்கூடிய நிலைமையை வச்சிடவான எந்த ஒரு உம்ம வாப்பவும் பிள்ளைகள் கிட்ட இப்படி கையேண்ட வச்சிட வாழும் கண்ணியமானவர்களின் மிக மோசமான ஒரு பழக்கம் மேல வைங்க ஏனா உப்படிய கையாக இருக்க வேணுமே தவிர உம்ம வாப்ப பிள்ளைகள் கிட்ட பிச்செடுக்கக்கூடிய கையாக இருக்கக்கூடாது இன்றைய நாள் குத்பாவுக்கு பின்னால இந்த பாவம் என்னிடத்தில் இருந்தாலும் உடனடியாக போய் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால உம்ம வாக்கு முசாபுகா செஞ்சு மன்னிப்பு கேளுங்க இல்ல அதனுடைய பதில் என்னடா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் சில நேரங்களில் உம்ம வாப்பக்கு அநியாயம் செஞ்ச பாவத்தை அல்லா ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான் குரலை உயர்த்த வானம் என்று அல்லாஹ் ஒரு மனிதனுடைய ஒய்ஸோட சம்பந்தப்பட்டு அல்லாஹ் சொல்லிருக்கிறான் அடிக்க சொல்ல அல்லா ஏற்று சொல்ல உப்பெண்ட வார்த்தை கொஞ்சம் உங்களோட குரலை உயர்த்தி சீ என்று பேசுறத கூட அல்லா தடுத்தான் என்று சொன்னா மற்ற விடயங்களை நாங்கள் செய்யும் போது பெற்றோர்களை ஒதுக்கும் போது அது உண்மையாக சொல்வதாக இருந்தா ஒரு மனிதனுடைய அழிவுடைய ஆரம்பம் அதே போல கண்ணியமானவர்களே இன்னும் ஒரு மிக முக்கியமான பாவம் அல் மர் அத்து ஒரு காலம் இருந்துச்சு எங்களுடைய பெண் பிள்ளைகள் பக்குவமாக பேணுதலாக இருந்தாங்க இன்றைக்கு பெண் பிள்ளைகளை யாருமே கவனம் செலுத்துறது கிடையாது ஆண்களை போல பெண்கள் வாழக்கூடிய மாறிட்டார் பெண்களை குறை சொல்ல பெண்கள் நல்லவர்கள் எல்லா வீட்டுடைய பெண்களும் நல்லவர்கள் ஆனால் அந்த பெண்களை பெற்றவர்கள் கவனிக்காமல் போகும் அந்த பெண்கள் சுரகத்துக்கு தடுக்கப்பட்டவர்களாக மாறுறார் எந்த பெண்ணுடைய அசைவுகள் அமைப்புகள் ஒப்பமோ அந்த பெண்களை அல்லாஹ் மருமையில பார்க்க மாட்டா மகள் என் மனைவி அதாவது நடைமுறைகள் கண்ணியமானவர்களே ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சுபாவத்தை விட்டு தடுக்கப்படும் என்று சொன்னால் ஒரு பெண் ஆனை போல டிரெஸ் அறியுறா ஒரு பெண் ஒரு ஆனை போல அவருடைய கட் பண்றாண்டா ஒரு பெண் அவருடைய பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு கண்ணியமானவர்களே அல்லாஹ் மன்னிக்கோடும் யார் யாருடைய கல்ச்சரையோ எங்களுடைய கல்ச்சராக சோசியல் மீடியால அவங்க நினைக்கிறாங்க அதுதான் லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இரவு நேரங்களில் நேற்று முன்தின தினமில்ல பல டிவோர்ஸ் கேசஸ்கள் எதுவுமே பிரச்சனை இல்லை பார்த்தால் பெண்களுடைய தூக்கம் இல்லாம போகுது இரவு முழுவதும் சோசியல் மீடியாக்கள்ல தன்னுடைய லைஃப தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார பல ஆண்களோட அதாவது ஒன்லைன்ல தொடர்பு இன்னைக்கு நாங்கள் செய்திகள் பார்க்கிறோம் இதை நான் விரிவாக சொல்லணும் என்பது தேவையில்ல என்ன விட நீங்க அறிந்தவர்கள் பெண்களுக்கு படிப்பு கூடாதுன்னு சொல்லல முறையாக படிப்பு கொடுங்க முறையாக படிப்பு கொடுங்க ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் போய் பாருங்க கண்ணியமானவர்கள் ஆண்களை பத்தி நாங்க பெருசாக பேசுறோம் கடுமையாக இருக்கிறாங்க அதை விடவும் அதிகமாக பெண்கள் இன்றைக்கு பழகி கொண்டு போறோம் மிகப்பெரும் பெண் மிகப்பெரிய பெண் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இன்றைக்கு போதை வஸ்து கடுமையாக இருக்கிறாங்க பெண்கள் சொன்னாங்க ஒரு ஆடு கோப்பாக ஆனா போல எப்போ ஒரு பெண்ணுடைய நடைமுறைகள் எல்லாம் மாறுமோ அந்த பெண் அல்லாஹ் நாளை மறுமையில பார்க்க மாட்டான் அதே நேரத்தில் சொன்னார்கள் அல்லாஹூதே தூதர் அல்லாஹ் பார்க்க மாட்டான் யாரு யாரு சில நேரங்கள் அல்ல எங்களை மன்னிக்கோணும் யார் யாரோ தையூஸ்களாக இருக்கலாம் எனக்கு ஏந்த மாமா ஹலாலாக தந்த ஏந்த மனைவி ஏந்த மனைவி நான் ஹலாலாக பெத்தெடுத்த ஏந்த மகளோட மகரமில்லாத ஒருவர் பேசுற நான் பள்ள காட்டிக் கொண்டு இருக்கிறேன் நானும் அதை கணக்கெடுக்காம இருக்கிறேன் உங்களோட மகள் எம்ஏ ஆக இருக்கலாம் பிஏ ஆக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் எந்த பட்டத்திலையும் இருக்கலாம் பிரச்சனை இல்ல மார்க்கம் தடை செய்யல ஆனா சில பாவங்களையும் அந்த படிப்போட சம்பந்தப்படுத்துவாங்க சொன்னா சில பெண்களை பார்க்கிறோம் யாரையும் ஹக் பண்றாங்க யாரோடய ஹேண்ட் ஷேக் பண்றாங்க கேட்டா சொல்றாங்க இருந்தாலும் சரி ஒரு பெண் மகரமில்லாத ஒருவரை தொற்றது அல்லாஹுடைய திருச்சி இரும்பு ஒரு ஆணியை எடுத்துடைய தலையில வைத்து அடித்துக்கோ சொன்னாங்க ஒரு பெண் ஒரு ஆணோட இல்லாம மேல் அவங்களுடைய மேற்கள் படுவது எந்த அளவுக்கு அதை வன்மையா கண்டித்தாங்க அதை விடவும் நல்லது ஒரு பன்றியோட சேர்ந்து இருப்பது என்றாங்க ஒரு பன்றியோட சேர்ந்து இருப்பது என்றே இல்லாம போயிடுச்சு ஒரு காலம் இருந்துச்சு ஒரு ஒரு கிழிஞ்ச ஒரு ஒரு கிழிஞ்ச கழுசனை ஒரு ட்ரௌசரை உடுத்து வந்தா அவருக்கு வெக்கம் மறைச்சு கொண்டே இருப்பாரு ஏன் வெட்கம் இன்னைக்கு நல்ல ட்ரௌசர் எடுத்து கிழிச்சிட்டு வராரு பள்ளிக்கு நல்ல ட்ரௌசரை வாங்கி அதை அசிக்குப்படுத்திக் கொண்டு வர வெக்கம் என்பதால் ஆண்கள் கிட்டே இல்லாமல் போயிட்டு பெண்கள் கிட்டையும் இல்லாமல் போயிட்டு மௌத்தாகினருக்கு பின்னால மாத்திரம் எந்த வீட்டிலையும் அறிவிக்கவானோ இந்த மின்பரன் இருந்து கெஞ்சி கேட்கிறேன் எந்த மின்பரன் வீட்டிலையும் சொல்லவான மகரமானவங்க வந்து பாருங்க ஜெனாதா பிளீஸ் பண்ணி கேட்கவானும் எந்த வீட்டில் மகரம் பேன இல்லையோ மவுத்த பின்னால மகரம் பேணி என்ன பிரயோஜனம் இருக்குது அடக்கும் போது பச்சை புடவையை மேலால வச்சு மகரம் இல்லாதவங்க கொஞ்சம் சைட் ஆகுங்க யாரும் பக்கத்தில் வரவான போற நேரத்தில் எந்த மகரமும் இல்ல எல்லாரோடையும் சேர்ந்து போனது எல்லாரோடையும் பழகினது எல்லாரோடும் பேசினா ஆனா ஜனாசா வீக்கு போது பேணுதெல்லாம் அறிவிக்கிறாங்க வீட்டுடைய மாப்புல மகரம் இல்லாத குடும்பம் இல்லாத யாரும் வரவான வீட்டுக்குள்ள கதவை கூட்டி ஜனாசாவை காட்டுறாங்க சொல்லு பின்னால மையத்தாகினதற்கு பின்னால மகரத்த பேன சொல்லல இந்த உடம்புக்குள்ள ரூ இருக்கும் போது மகரத்த பேன்ன இல்ல குடும்ப தலைவர்கள் மாறிவிட்டால் கவன இனமாக இருந்து விட்டால் லாஎன் லா அவர்களை அல்லா பார்க்க மாட்டான் இறுதியாக சொல்றேன் பயங்கரமான ஒன்று வயதால் யாகினதற்கு பின்னாலேயும் விபச்சாரத்தில் ஈடுபட்ட யாரும் ஆக நினைச்சிடவானோ யாரும் சிம்பிளாக நினைச்சிடவானோம் யாரும் ஆக நினைச்சிடோ கண்ணியமானவர்களே மின்பருக்கு மேல தலப்பா கட்டிருக்கிறேன் தொப்பி போட்டிருக்கிறேன் ஜிப்பா போட்டிருக்கிறேன் ஏந்த பாவம் மறைக்கப்பட்டிருக்கின்ற வரைக்கும் தான் நான் உத்தமன் எப்ப ஏந்த பாவம் வெளியாகுமோ நான் யார் என்பதை நீங்க முடிவு செய்வீங்க இப்படித்தான் உலகத்தில் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெளி சூரத்தில் ஜிப்ரால் அழகி சலாத்த நெஞ்சி போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம் அலமது ஆனால் நிறைய பாவங்கள் அல்லாஹ் எங்களை மேல வச்சு இறக்கத்தினால மறச்சிட்டார் இன்றைக்கு நிறைய நிறைய்கள் வருவது திருமணத்துக்கு பின்னால பலர்கள் மிக தப்பான உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நிக்கா அறம் ரெண்டாவது நிக்கா தாராளமாக பண்ணலாம் பண்ணவும் இல்ல அதை கொரோன் சொல்லக்கூடியது ஆனா கொர்வான் அதிமுக அதிகமாக ரெண்டாவது நிக்கா பத்தி பேசப்படவும் இல்ல தொழுகையை பத்தி பேசப்பட்ட மாதிரி ஜகாத் இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க ரெண்டாவது நிக்கா ரெண்டாவது முடிக்கணும் அல்லா தொழுகைய தர்மத்தை பத்தி பேசிய அளவுக்கு ரெண்டாவது நிக்கா பத்தி அதிகமாக பேசல ஆனா அந்த சுண்ணத்தான் நிறைய பேருக்கு சுண்ணத்தாக விளங்குது அந்த சுண்ணத் யாருக்கெல்லாம் ரெண்டாவது முடிக்க தைரியம் இருக்கிறோம் மறைச்சு முடிக்கவானு ரெண்டாவது முடிக்கிறீங்களா பகிரங்கமாக முடியு யாருக்கும் எனக்கும் தைரியம் இல்லை எனக்கும் தைரியம் இல்ல ஏன்னு இதை நான் சொல்றேன் நாங்கள் நிக்கா செய்யறோம் ஒருவேளை நான் மவுத்தாகிட்டா என்ற சொத்து பங்கிடும் போது சொத்து பங்கிடப்படும் போது எல்லா ஹக்கும் முதல் மனைவிக்கு போம் ஆனா மறைச்சு முடிச்ச ரெண்டாவது மனைவிக்கு எந்த ஹக்கும் போவாது இப்ப நான் சூரகத்துக்கு போக முடியாது எனக்கு சூரகத்துக்கு போக முடியாது வாரிஸ் சொத்துல நான் அநியாயம் செஞ்சிட்டேன் சில இடங்களில் வருவது ஹஸ்பண்ட் மவுத்தாதி ஒரு மாதத்துக்கு பின்னால்தான் இரண்டாவது மனைவிக்கு தெரியும் ஹஸ்பண்ட் மவுத் என்று கண்ணியமானவர்களே ஷேக் உங்களுக்கு உங்களோட ஈமான பாதுகாத்துக் கொள்ள கஷ்டமா இரண்டாவது முடியுங்க அதே போல குள்ளே சொல்றேன் வாப்பக குஞ்சம் உடம்புல யங் அவருக்கு ஏனும் இன்றி இருந்தா பிள்ளைகள் சொத்துக்காக வாப்பக்கு ரெண்டாவது திருமணத்தை முடிக்கிற தடை எப்படி வாப்ப உங்களுக்கு நிக்கா செஞ்சு வச்சாரோ அதே பிள்ளைகள் வாப்பக்கு ஒரு ஜோடியை தேடி கொடுங்க எப்படி ஒரு ஒரு வாலிபர் ஒரு யங் வாலிப்பர் பாவம் செஞ்சா வாப்ப அவர் அவருடைய அலாலான முறையில் நிக்கா செஞ்சு வைக்காத வரைக்கும் உம்ம வாப்ப அதை விட்டுட்டா அவர் பாவம் செஞ்சா எப்படி உம்ம வாப்பக்கு எழுதப்படுமோ அதே மாதிரி வாத்த பின்னால அவர் பாவம் பிள்ளைகளுக்கு எழுதப்படும் பிள்ளைகளுடைய கடமை வாப்பக்கு ஒரு ஜோடி அமைச்சு கொடுக்கிறது ஆனா எந்த வாப்பம் வந்து கேட்க மாட்டாங்க மகன் எனக்கு ஒரு நிகா செஞ்சுட்டாங்கன்னு கேட்க மாட்டாங்க ஆனா உள்ளத்துல அவர்களுடைய கவலை இருந்து கொண்டே இருக்கும் கண்ணியமானவர்களே அல்லாஹு நிறைவர்களே அதே போன்று சுருக்கமாக பொய் சொல்லக்கூடிய அரசன் அதே போன்று பொர்வான் ஹதீஸை மறைக்கக்கூடிய ஒரு ஆளி அது யாராக இருந்தாலும் சரி அதே மற்றவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் தண்ணீரை தடை செய்யக்கூடியவர்கள் போதை வஸ்துகளை பாவிக்கக்கூடியவர்கள் கணவனுக்கு நன்றி செலுத்தாத மனைவி அதே போன்று ஓரின செயற்கைகளை ஈடுபடக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய பூமிய அதாவது சூறையாடக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான் அதே போன்று ஆயிரம் வறுமையில இருக்கிறாரு ஆனா வறுமையில இருந்தாலும் பெருமை இருக்கும் அவருக்கு ஒண்ணுமே இல்ல ஆனா எடுக்கிறது கஷ்டப்பட்டுதான் ஆனா பெருமையாக பேசுறது இது அல்லாக்கும் பிடிக்காது எது இருக்குதோ அதை கொண்டு போதுமாக வாழுங்க இல்லாத ஒன்று பெருமையாக சொல்லி வாழவான செலவங்க சொல்லுவாங்க என்ன மகனுக்கு கொழும்புல ரெண்டு கடை இருக்குது ஏன்னா என்ன மகனுக்கு அங்கு இது இருக்குது ஆனா அவருடைய வீட்டுல ஒரு நேர சாப்பாடு ஆக்குறதுக்கு கூட வசதி இல்லாம இருக்கும் சில சில வறுமையுடைய கோர்ட்ல இருக்கக்கூடிய பெருமையாக பேசுவாங்க பிளீஸ் அந்த பெருமை அந்த பெருமை அல்லாக்கு யாரையும் ஏமாத்திலும் பெருமையாக நடிக்க கூடியவர்களை நாளை வறுமையில பார்க்க மாட்டார் கண்ணியமான சகோதரர்களே என்ன உங்களை யாரு பார்க்காவிட்டாலும் ப்ராப்ளம் இல்ல பிரச்சனையே இல்ல ஆனா நாளைக்கு ஏந்த ரப்ப என்ன பார்க்காம விட்டுக்கூடாது ஏன் ரப்ப என்ன பார்க்கணும் ஏந்த ரப்பு இந்த அடிகான் இந்த அடியாரி யார் இருந்துட்டே ரப்பு பார்க்கும் விட்டுட்டா நாளை மறுமேலை என்ன பார்க்க யாரும் இருக்க மாட்டார்கள் அதே போல கண்யமாரவர்களே எங்களை முன்னோக்கி ஷாபானுடைய மாதம் வந்து இருக்குதுல்ல சொல்றாங்க ரமலானுக்கு முன்னால ஷாபான் வந்துட்டா ரமலானுக்குரிய நாங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்றோம் ஆக மிகப்பெரிய ஏற்பாடு தெரியுமா சொந்த குரவானுண்டு வாங்கிக்கோங்க எல்லாரும் சொந்த குரவானுண்டு உங்களுக்காக வாங்கிக்கோங்க எல்லாமே சொந்தமாக இருக்கு சொந்த வாகனம் சொந்த வீடு சொந்த ஆடைகள் சொந்த எல்லாமே சொந்தமாக இருக்குது ஆனா இதுவரைக்கும் என்னிடத்தில் ஒரு சொந்த குரான் இல்லைண்டா நான் நஷ்டவாதி முஸ் கலாம் எடுங்க பள்ளியில் இருக்கக்கூடிய குரவான் இருக்கட்டும் வானம் குரவான் நிறைஞ்சிட்டு ஓதக்கூடிய மக்கள் இல்லை எல்லா மசில்களையும் பிரிண்ட்கள் நிறைஞ்சு கொண்டே போகுது ஆனா பிரிண்ட் பண்ணி வரக்கூடிய குரவான்களும் இன்னைக்கு நிறைய பிள எங்களுக்கு தெரிய என்னென்ன இருக்குது சில குரவானுகள் எடுத்த எத்தனையோ ஜிசுகளை காணல எத்தனையோ பேஜுகளை காண இல்ல எத்தனையோ பிரிண்ட்கள் எடுத்த எழுத்துக்கள் மாற்றமாக செக் பண்ண படுறதும் இல்ல கண்ணியமானவர்கள் சொந்தமாக ஒரு குரவான வச்சுக்கோங்க மொபைல ஓதுறதை விட்டுடுங்க அந்த ஆன் தொடர்ச்சியாக ஓதுங்க மவுத்தாகும் போது உங்களோட வெல்தொப்ப உங்களோட காரை உங்களோட பணத்தை பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போறது போல உங்களோட குரோஆனை கையில் இருக்கக்கூடிய குரோஆன பிள்ளைகளுக்கு வராசத்தாக அனந்தர சொத்தாக கொடுத்துட்டு மவுத்தாகுங்க வரக்கூடிய இந்த எதிர்வரக்கூடிய வாரம் ஷாபான் பிறை 13-14 15 அந்த மூணு நாலு நோன்பிடிங்க அதே மாதிரி விடுபட்ட நோம்புகள் இருந்தா கவா நோம்புகள் இருந்தா பிளீஸ் பண்ணி அரச குடுத்து அல்லாவை ஏமாத்தவானும் அல்லாவை ஏமாற்ற முடியாது பிடிக்க முடியுமானவர்கள் கவாவுடைய நோம்ப பெண்களுக்கு தொழுகையை விடுறதற்கு தான் அனுமதி மென்சன்ஸ் காலத்துல நோம்ப விடுறதுக்கு அனுமதி அல்ல மென்சன்ஸ் காலத்துல விட்ட நோம்புகளை பிளீஸ் பண்ணி இந்த ஷாபானுடைய மாதத்துல பெண்களுக்கு கலாசியை சொல்லுங்க அந்த பெண்கள் கலாசியாடி பெண்கள் அல்ல குத்தவாளி அந்த பெண்களை திருமணம் செய்த கணவர்கள் தான் குத்தவாளி ரத்துக்குள்ள பிள்ளைகளோட மனைவி மக்களோட மஷூரா பண்ணி ஒரு சாட்டை போடுங்க இந்த ரமலான்ல நான் எத்தனை தமாம் செய்ய போறேன் இந்த ரமலான் தராவி முப்பது நாளும் முன்சப்ல ஐந்து நேர தொழுகைகளும் இமாம் ஜமாத்தோட பெரிதாக முழு நேரம் அமல் செய்யாவிட்டாலும் வளமையாக செய்யக்கூடிய அமட்களை எஸ்டாமத்தோட செய்கிறது எப்படி நாங்க கஞ்சிக்கு பிளான் போடுறோமோ ஈச்சப்படத்துக்கு பிளான் போடுறோமோ அதே போன்ற வசூலுக்கு பிளான் போடுறோமோ இதே போல ஊர் மக்களை அமல் செய்யறதுக்காக தேற்றப்படுத்துங்க அல்ல இந்த ஊரை நிச்சயமாக அவனுடைய மதீனாவை அவனுடைய மக்கள எப்படி கண்ணியப்படுத்தினானோ நீங்க ரமதானையும் குரோஆானையும் கண்ணியப்படுத்தினா உங்களையும் இந்த ஊரையும் வல்லாகி பில்லாகி தல்லாகி பாபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் அல்ல கண்ணியப்படுத்துவார் அல்லா எங்கள் எல்லோரையும் அவன் பார்க்கக்கூடிய மக்களை ஆக்கியவர்கள் புரிவானாக எங்களுடைய நீ பார்க்க மாட்டாயோ அந்த கூட்டத்தை விட்டு எங்களை பாதுகாத்து நீ யாரையெல்லாம் பார்ப்பாயோ உன்னை யாரையெல்லாம் பார்ப்பதற்கு நீ அனுமதி அளிப்பாயோ அந்த கூட்டத்தில் என்னையும் யாழ்லா இவர்களையும் ஆக்குறியா அல்லா இந்த இடத்துல ஆமீன் என்று சொல்வதை போல நாளை அவர்களோட ஜன்னத்துக்கு நுழைந்து உன்னுடைய சந்திப்பையும் உன்னுடைய திருப்பொருத்தையும் உனக்கு முன்னால சுஜூதில் விழக்கூடிய அந்த உயர்வான பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக எல்லோரும் ஆத்தியார்புரிவாயாக